சிவசாங்கமியமாதியப்பந்தேபரம் புதிஸராலாலயம் சங்கம் லோக்கரம் சங்கராச்சாரியம் केशवं पादरायनम शूद्रपाश्य वंदे भगवंतन पुनः कुकार स्वंत वै ऋकार अंत गुरुरात्मेदी, दीय गुररात्दी मूर्तिभागिने व्योम व्यादेहाय दक्षिणाूर्त नम ओे भीसृणुयाम देवा भद्रं पश्येम शबिर्यजराहुंसनू विषे मदेविततायु ஸ்வந்திரோ வூஷா விதி நோ அரிஷேமிதா ஓரி வோம் ஸ்ரீகு நம ரெண்டாவது கண்ட ராவது இது வந்து அத்தியாயாயத்தில் முதல் செக்ஷன் அதில் பத்தாவது மந்திரம் परामृतं புருஷயே தம் விம்திரமராமேதம் குவிம் விக்கிரீ சோமிய வந்து நம்ம போன வருஷத்துல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி எட்டுல இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கண்டினியூ பண்ணன் தேர் இஸ் என் தேர் இஸ் தேர் இஸ் எ மைக் அப்போ அதுல வந்து ஈஸ்னஸ் மாத்திரம் கண்டினியூஸ் இருக்கிறது அந்த ஈஸ்னஸ் மீன்ஸ் சத்தா அந்த சத்தா தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அந்த சத்தா என்னது அப்படி ஒரு கொஷின் மார்க்கோட போட்டு நம்ம விட்டோம் அதனுடைய தாற்பரையெல்லாம் என்னன்றத இப்போ நம்ம முயற்சி பண்ணி பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து இந்த ரெண்டாவது முண்டக முதல் கண்டால் முதல் ஒன்பது மந்திரம் வந்து சிருஷ்டியை பற்றின பேசணும் இப்போ நம்ம எதை பற்றி பேசின்னு இருக்கோம் இந்த முண்டக உபநிஷத்தில் அப்படின்னா சிருஷ்டி கிரமத்தை பற்றி பேசிருக்கோம் ஓகே இந்த சிருஷஷ்டி கிரமம் வந்து எப்படி வந்திருக்கிறது இந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்திருக்கு இல்லையா அந்த சிருஷ்டிக்கு பிரம்மன் தான் காரணம் இந்த சிருஷ்டி எப்படிப்பட்டது காரியம் அந்த காரியம் எஃபெக்ட் காஸ்ட் என்ன பிரம்மன் எப்படிப்பட்ட காஸ்ட் அப்படின்னா உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ்ட் குறிப்பா நம்ம இங்க படிச்சு வரது மெட்டீரியல் காஸ்ட் பத்தி மெட்டீரியல் குறைஞ்ச பட்சம் மினிமம் தெரிஞ்சிருக்கணும் இது பத்தாவது மந்திரத்தில் ஒரு முக்கியமான மந்திரம் இந்த மந்திரம் ஒரு முக்கியமான மந்திரம் படிச்சோம் முக்கியமான மந்திரத பார்க்கிறோம் ஓகே முதல்ல வந்து பகவத் பாதாலயத்துக்கு நிறைய விளக்க ஊரா சொல் சரி இந்த உபதேசம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது டெக்னிக்கலா இதுதான் உபனிஷத்துடைய தாற்பயம் டெக்னிக்கலா சொல்றது தான் அப்ப இந்த தாற்பயத்தோட நம்ம இந்த இரண்டாயிரத்தி ஒன்பத ஸ்டார்ட் பண்ண போறோம் வாட் இஸ் தாற்பயம் டெக்னிக்கல் என்ன அதனுடைய மெயின் என்ன உபதேசம் என்னன்னோ பேசுவோம் அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கூடாது என்ன கண்ட் சொல்றோமோ அதை மாத்திரம் எடுத்துக்கணும் ஓகே அப்போ இந்த முழு பகுதியினுடைய சாராம்சம் இந்த மந்திரத்தில் இருக்கிறது ஓகே அதனால இன்னைக்கு வந்திருக்கவங்கலாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஓகே ஏன்னா ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப சுலபமா இருக்கப்படுறது ஏன்னா தாற்பயத்துக்கு போறமே அது நியூட்ரிஷன் வந்தது அது கீரை வந்தது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போன வாரெல்லாம் கேட்டதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓகே சாப்பிடுறது எல்லாம் அதெல்லாம் சாதாரண விஷயம் இப்ப நீங்க ரியல் தாற்பயத்துக்குள்ள போறோம் அதனால இந்த ஸ்லோகம் இந்த மந்திரம் வந்து அவ்வளவு சுலபமா இருக்க போறது அப்போ இந்த வேர்ல்டு வந்து எஃபர்ட் காரியம் பிரம்மன் ஈஸ் காஸ்ட் காரணம் இப்ப உதாரணத்துக்கு இது உண்மையிலேயே ஆராயிஞ்சு பார்த்தோம்னு இப்போ இதுல இது நமக்குன்னு ஒரு விஷயம் தெரியுது மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது அதையே ஆழமா ஆராய்ந்து பார்க்கும்போது வேறு விஷயமாக தெரிகிறது எதுவுமே அப்படிதான் அப்ப இந்த உலகத்திற்கு மெட்டீரியல் காஸ்ட் வந்து பிரம்மன் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்மண தவிர இந்த உலகம் என்பது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்போ மெட்டீரியல் காஸ்ட் அதாவது காரண காரியம் காரணத்தை தவிர காரியத்தில் வேறு ஒன்றும் இருக்காது காரியம் என்ன காரணத்துடைய காரணம் தான் காரணம் தவிர காரியம் ஒன்று தனியாக இருக்காது என்ன சொல்லலாம் தங்கம் இல்லாமல் நகை இல்லை ஓகே தங்கம் இல்லாமல் நகை இல்லை மரம் இல்லாமல் இல்லை கரெக்டா ஓகே அது போல களிமன் இல்லாமல் பானை இல்லை இதெல்லாம் இல்லை புரிஞ்சுதுல அப்போ அப்போ எது சபஸ்டண்டோ அந்த சப்டன் தான் ரெப்ரசன்டா இருக்கிறது அப்போ இது என்ன பண்ணணும் நம்ம மனச இப்ப ட்ரெயின் பண்ணணும் என்ன ட்ரெயின் பண்ணணும் சோ இது பார்க்கும்போதே பானைன்னு சொல்லும் போதே இதை உபயோகிக்கும் போதே இது களிமண் தான் உண்மையிலேயே பானை இல்லை அப்படின்றத இவர் மைண்டுக்கு ட்ரெயின் கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஜகத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஜகத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கும் இந்த ஜகத்துல இருக்கிறது ஒன்லி காரியம் இது பிரம்மன் தான் அப்படின்றத புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படி இப்படி தெரிஞ்சுடுன்னா இவர் த கிரேட் அப்போ என்ன இதுல இருந்து தெரியறது ஈசாவாஸ்யம் சர்வம் ஈசாவாஸ்யம் இதகும் சர்வம் சர்வத்திர பிரம்ம தர்ஷனம் சர்வத்திர பிரம்ம தர்ஷனம் அதவா சர்வத்திர ரெண்டு ஒண்ணுதான் ஓகே சர்வத்திர பிரம்ம தர்ஷனம் அத்தவா சர்வத்திர ஈஸ்வர அப்போ நம்முடைய பர்செப்ஷன் சேஞ்ச் ஆகிறது இல்லையே அத சேஞ்ச் ஆகிறது பார்க்கிறது விஷயம் எதுவும் அதுதான் ஞானம் ஓகே அப்போ நம்ம என்ன பார்வை உந்தன் பார்வை என்ன பார்வை உந்தன் பார்வை அந்த பார்வையை மாற்றிக் கொள் அதுவே ஞானம் பார்வையை மாத்திக்கொள்றதுதான் ஞானம் இதுவரைக்கும் ஒரு தினிசா இந்த உலகத்தை நான் பார்த்துட்டு வந்தேன் இப்ப பார்க்கிற தினிசு வேற ஓகே அப்போ என்னுடைய ராகத்வேஷமாக பார்த்த இந்த உலகம் எப்படிப்பட்டது பிரம்மன் ஈஸ்வரம் அப்போ நம்முடைய அறிவை பொறுத்து நம்முடைய அமையும் கரெக்டா நம்முடைய அறிவை பொறுத்து பார்க்கிற விதம் வந்து அமையும் உள்ளுக்குள்ள நீங்க என்ன மாதிரி மனசுல வச்சுட்டு இருக்கீங்களோ அதை பொறுத்துதான் எல்லா விஷயமும் தெரியும் கரெக்டா இது லாஜிக் எல்லாருக்கும் ஒத்து வரும் சாதாரண உலகத்துல கூட வீட்டுல கூட எப்படி நம்ம மனசை வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்துதான் அங்க இருக்கும் அப்ப நம்மளுடைய அறிவை பொறுத்து பார்வை மாறும் அப்போ நம்முடைய பார்வையை பொறுத்து நம்மளுடைய நடவடிக்கை ஆட்டிடியூடு மாறும் ஓகே காங்கினேஷன் பொறுத்து உன்னுடைய திருஷ்டி மாறும் திருஷ்டியை பொறுத்து ஆட்டிடியூடு சேஞ்ச் ஓகே அப்ப ஆட்டிடியூடு சேஞ்ச் லைஃப் you are யுவர் த லைஃப் வாட் இஸ் த லைஃப் லைஃப் மீன்ஸ் ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் மீன்ஸ் யுவர் drishti திருஷ்டி மீன்ஸ் திருஷ்டி மீன்ஸ் என்ன காக்னேஷன் என்ன காக்னேஷன் வச்சிருக்கோமோ அதுதான் லைஃப் அப்போ நம்ம இந்த of life is என்ன செய்யணும் சம்சார டு மோக்ஷா சம்சார டு மோக்ஷா கொண்டு வரணும் அப்ப உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன மாறுறதோ அதை பொறுத்து சம்சாரத்துல இருந்து மோட்சத்துக்கு வரும் அப்ப நம்முடைய அறிவை பொறுத்து நம்முடைய பார்வை மாறும் ஞானமயம் திருஷ்டி ஜகத் ஈஸ்வரமயம் ஞானமயம் திருஷ்டி ஜெகத் ஈஸ்வரமயம் கீழே நம்ம பிரண்டு கிட்ட சொல்லி அந்த ஆளை பார்க்கும்போது சொல்லி அனுப்பிச்சீங்க அந்த பர்சனாலிட்டியை இமேஜ் டேமேஜ் ஆயிடும் ஓகே இவரு ஒரு மாதிரி கொஞ்சம் பார்த்து பேசு அப்படி சொல்லி அவனை கூட்டிட்டு வந்து அவனை அறிமுகப்படுத்தி வச்சுக்கோ மாதிரி மாறாது சொன்னது வேற இப்ப மாறி போயிட்டான் முன்னாடி வேற சொல்றீங்க நான் என்ன சொல்றது பண்ண அது முதல கத்துக்கணும் நம்ம லைஃப்ல அப்போ நம்ம அறிவை பொறுத்து நம்முடைய பார்வை மாறும் இல்லையா அப்ப நம்முடைய பார்வையை பொறுத்து நம்மளுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் நம்மளுடைய ஆட்டிடியூட பொறுத்து நம்மளுடைய மாறுகின்ற மாத்திக்கிட்டு வாழ்க்கையினுடைய தான் சம்சாரத்துல மோட்சத்துக்கு இப்போ ட்ரெயின் பண்ணணும் என்ன ட்ரெயின் பண்ணணும் இந்த ஜகத்தா பார்த்து இந்த ஜகத்தை நான் பிரம்மன பார்க்கணும் இது சோ பண்ணணும் என்ன பண்ணோம் world world சோ vision so, vision 2009 2009 அப்படி என்ன தெரியுகா மாத்தான்ஸ்மேஷன் ஓகே அப்ப ஜகத் திருஷ்டி பிரம்ம திருஷ்டியா மாத்தணும் திருஷ்டி திருஷ்டினா ஏதோ திருஷ்டி சுத்தி போறதுன்னு நினைச்சுக்கூடாது இப்படி இப்படி சுத்தி போறது திருஷ்டியில அந்த திருஷ்டியில திருஷ்டினா பார்வை பார்வை இவரது ஐடியா ஓகே அது பத்தினது அப்போ என்ன பண்ணணும் ஒன்லி இவரத சேஞ்ச் பண்றதுன்னா டிஸ்பிளேஸ் பண்ணும் ரீப்ளேஸ் பண்ணும் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணும் ரீப்ளேஸ் பண்ணும் என்ன பண்ணணும்னா இந்த பானைன்னு பார்க்கிறோம் இல்லையா பானை கிடையாது இது களிமண் இது இது மரம் தங்கம் அப்படி REPLACE REPLACE ONLY நம்ம என்னோம் இதை உபயோகப்படுத்தவும் பாடன்னு நினைச்சு நகைன்னு சொல்றோம் இதே போறேஷன் அப்போ இப்ப இப்ப என்ன சொல்றாங்க இப்ப என்ன சொல்றாங்க ஸ்லோலி சேஞ்ச் என்ன சேஞ்சு கம்ப்யூட்டரைஸ்ட் சேஞ்ச் இவர் தாங்குவேஜ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஆயிட்டு இருக்கு முதல்ல ஓலைச்சோடு இருந்தது ஓலைச்சோடுல இருந்து ஸ்லோலி காகிதத்துக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆயிடுச்சு எல்லா சாப்ட்வேர் வந்துடுது யாரும் இப்ப வந்து லெட்டர் எழுதுறதெல்லாம் கிடையாது தேவர மாமா அவர்களுக்கு நலம் நலமரியாவா இந்த மாதிரி மாடு கண்ணு போட்டது எந்த மாடு கண்ணு போடுது மாடும் கிடையாது கண்ணும் கிடையாது பேப்பரும் கிடையாது கிடையாது கிடையாது வரலன்னா இவர் தான் அன் எஜுகேட்டட் ஓகே ஸோ நமக்கு அது புரியலன்னு வச்சுக்கோ இவர் தான் அன்எஜுகேட்டட் புரியும் இந்த ரெண்டு கட்டா தலைமுறை ஒன்று இருக்கிறது அந்த காலத்தில் என் எங்கள் அப்பா வந்து தொடாதைன்னு சொன்னார் ரேடியோ வந்தது புதுசு அது புது ஐட்டம்னு இந்த காலத்து என் பையன் வந்து தொடாதாய அது கம்ப்யூட்டர் உனக்கு ஒன்றும் தெரியாது இதில் மிடு பிட்வீனில் இருக்க மாதிரி அந்த தலைமுறை ரொம்ப ஒர்ட்டு பாவம் இவனுக்கு அதிகம் அனுபவிக்க முடியல ரோடியாவும் அனுபவிக்கலை கம்ப்யூட்டரே அனுபவிக்க முடியாது ஒரு ஒரு தலைமுறை மீதி தலைமுறை இருக்கு இப்போ அடுத்த தலைமுறை அதெல்லாம் எடுத்தோடனே கம்ப்யூட்டர் தான் அதனால என்ன மார்டாலிட்டாலிட்டியை பார்க்க கத்துக்கோ அழியிறது அழியாத வசுவை பார்க்கிறது நாசமாகிறது நாசமாகாததை பார்த்துக்கொள் அனித்தியத்திலிருந்து நித்தியத்தை பார்க்க கற்றுக்கொள் அப்போ யுவர் லைஃப் சம்சாரம் டு மோக்ஷ அநீத்தியமானது அதனால இப்ப வந்து அலையை பார்க்கிற வரைக்கும் அது வந்து அலை என்றது மார்டாலிட்டி ஒரு நாள் ஒரு நேரத்தில் ஒரு சடத்தில் அழியக்கூடியது அந்த அலையை பார்க்கிற திருஷ்டிய அலையை பார்த்துட்டு இருக்கும் அது உற்பத்தியாகி இருந்து அழியும் போதே அதை பார்க்கிற திருஷ்டி சேஞ்ச் பண்ணிட்டு எந்த திருஷ்டி தண்ணீராக பார்க்கும் பொழுது அலை வரும் அலை இருக்கும் அலை நாசமாகும் தண்ணீர் மாறுவதில்லை தண்ணீர் மாறுவதில்லை தண்ணீர் வந்து நித்திய வஸ்துவாக இருக்கிறது அலை என்பது அனித்திய வஸ்துவாக இப்ப என்ன சொல்றோம் நாம ஒன்னே ஒன்னு ஆகினேஷன் சேஞ்ச் என்ன சேஞ்ச் இந்த பார்க்கும்போது களிமண்ணை கிடையாது பார்க்கிற திருஷ்டியா நீ இம்மார்டாலிட்டிக்கு போயிடுவ அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன விஷன் பாட்டு விஷன் immortality I என்ன மார்டாலிட்ட இம்மார்டாலிட்டனுக்கு அப்படின்னு பார்த்தா பானையை பார்க்கும் போது நிரந்தரம் இல்லாத அழியக்கூடியதை பார்க்கிறேன் ஆனால் களிமண்ணை பார்க்கும்போது நிரந்தரமான அழியாத வசுவை பார்க்கிறேன் நித்திய வஸ்துவாக்கும் நீங்க சொல்லி சொல்லி இதுதான் நித்திய வஸ்து பிரம்மன் புரிஞ்சு வரும் இது இல்ல இது உதாரணத்துக்கு சொல்லி நான் புரிஞ்சிருக்கிறதுக்காக சொல்றேன் இதை பார்க்கும் போது பிரம்மன் வரணும் இது பிரம்மன் இல்ல ஓகே சோ நம்முடைய விஷன் வந்து கண்டினியூஸா அழியக்கூடியதில் இருந்து மாறணும் என்ன செய்யணும் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதீர் கமய மிருத்தியோர் மா அமிர்தம் கமய ஜஸ்ட் சேஞ்ச் அப்ப மோட்சம் என்பது ஏதோ ஒரு லோகத்துல இப்ப இந்த லோகத்தை விட்டுட்டு இப்ப இந்த லோகம் கஷ்டம் வேற லோகத்துக்கு போயிட்டோம்னா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டோம் இந்த வீடு நமக்கு சரியில்லை இன்னொரு வீட்டை மாத்திட்டா சரியாயிடும் இப்படியே போய் பண்ணிட்டான் போறது அப்புறம் தான் தெரியுது அவளே பரவலை நல்லா போடுவா ஏதோ திட்டினால கூட போடுவா அப்படின்னு இன்னொரு தெரியும் இதுல எப்படி தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் அனுபவம் அதனால அனுபவம் என்னது மத்தவங்களுடைய அனுபவத்தை கிரகிச்சுக்கிறது தான் அனுபவம் ஒரு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் ஒருத்தர் வந்து சொல்றாங்களா அது போறாத அதனால அதுல மோக்ஷன்றது இந்த புடுங்கள் போயிட்டு அந்த அது அந்த மாதிரி ஒண்ணு விட்டு ஒன்னு போன மோக் கிடையாது கிடையாது இல்ல எதாவது ஒரு சேஞ்ச் பண்ணிட்டா அதெல்லாம் கிடையாதுப்பா ஜஸ்ட் இதே லோகத்திலே இருந்து இவர் விஷன் சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்ட் ஓகே எதனால் அது ஞானத்தினால் நம்ம புரிஞ்சுக்கணும் ஞானத்தினால் சேஞ்ச் பண்ணணும் என்ன சேஞ்ச் ஆகிறது வேர்ல்டு விஷன்ல இருந்து இவர் திரம்ம விஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்ப வேர்ல்டு விஷன் டூ பிரம்ம விஷன் டூ தௌசண்ட் புரிஞ்சுக்கோ டூ விஷன் என்ன இவர் தான் வேர்ல்டு விஷன் டூ பிரம்மவிஷன் அப்போ இந்த சிருஷ்டி பிரகரணம் எதற்கு அப்படின்னா இத வந்து பிரயோகம் பண்றதுக்கு தான் இந்த சிருஷ்டி பிரகரணம் படிக்கிறோம் எதுக்கு சொல்றோம்னா இதுல இந்த விஷயத்தை எம்பசைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து இதுக்கு நம்முடைய சாஸ்திரம் என்ன செய்யப்படுறதுன்னா இத அப்ளை பண்றது இந்த ஒரு என்ன மெத்தடு அப்போ டெக்னாலஜி நேம் என்ன சமஸ்கிருத சொன்னா அத்தியாரோப அபவாத பிரக்ரியா அத்தியாரோப அபவாத பிரக்ரியா அத்தியாரோப அபவாத மெத்தடு என்னன்னா மெதுவா இந்த மெத்தட்ல ஸ்லோலி சேஞ்ச் யுவர் விஷன் என்ன விஷன் வேர்லி விஷன் டு பிரம்ம விஷன் அப்படி சேஞ்ச் பண்றதுக்கான அத்தியாரோப அபவாத ओके okay. अना अदात उपदेश अद्यारोप अपवादाप्या अद्यारोप अपवादाप्याप्रपंचम निष्प्रपंचम प्रपंच्य प्रपंच्यद्यारोप अपवादाप्या निष्प्रपंचम प्रपंच्य ஷியானாம் சுக போதார்த்தம் சிஷ்யானாம் சுக போதார்த்தம் தத்வஜை தத்வஜை கல்பித கிரமஹா தத்வஜை கல்பித கிரமஹா ஏ அத்தியாரோப அபவாத மெத்தட்னால மெதுவா ஜகத் சிருஷ்டியிலிருந்து பிரம்ம திருஷ்டியாக மாத்தறதுக்கு ஆச்சாரியர்கள் முயற்சி செய்கிறார்கள் யாருக்கு சிஷியர்களுக்கு அப்ப உபனிஷத்தும் ஆச்சாரியர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய சிஷியர்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் இது எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முடியாது கூடவும் கூடாது இங்க சொல்ற விஷயத்தெல்லாம் போய் வீட்டுல போய் சொன்னேன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவாங்க வேற லிஸ்ட்ல சேர்த்திருவாங்க அதனால சொல்லப்படாது அப்போ எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு புரிப்பு வரும் புரியலமா இருக்கணும் அவங்க டைம் கொடுத்தாங்க பிஸியா போயிட்டாங்க வேற வழி கிடையாது அதனால இருக்க இது ஏதோ புதுசா சங்கரீசம் கிடையாது எனிங் சங்கரீசம் கிடையாது இது அநாதி பரம்பரா வருது பரம்பரை பரம்பரையா வந்து எத்தனையோ காலமா வந்திருக்கு சங்கருக்கு முன்னாடி இருந்தே இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து இருக்கிறது அதனால இது சங்கர இசம் கிடையாது நிறைய பேர் அத்வைத்தனா உடனே சங்கரனுக்கு போடு இல்லையா தேசபக்தினா ஆர் எஸ் எஸ் போடு அப்படின்னு ஒண்ணு ஒன்று கணக்கு போட்டு அப்படியே போட்டுருவான் ஓகே இதனால அத்தியாரோப அபவாதம் எப்படி இதை கொண்டு வர்றது இது வந்து போர் ஸ்டேஜ் நம்ம ட்ரை பண்ணுவோம் போர் ஸ்டேஜ் என்னென்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த சேஞ்சிங் இருக்க எப்படி சம்சாரம் டு மோக்ஷ நிலைக்கு ரொம்ப அழகாக நம்ம மெதுவா கொண்டு போறது இந்த மெத்தடு என்ன மெத்தட் இது அப்படின்னா முதல்ல வந்து இது நாம என்ன பண்றோம் பிரசன்டேஷன் பிரசன்டேஷன் நீங்க என்ன கார்பரேட் பீப்புள் தான் பிரசன்டேஷனா இது பானை இது பாணை அப்படி முதல்ல வந்து உபதேசம் நமக்கு சொல்லும்போது யாரும் எதிர்க்க மாட்டாங்க கிடையாது நோ அப்போ இது எல்லாருமே ஒத்துண்டு தான் ஆகணும் இது பானை சொல்ல மாட்டா இது யானை அப்படி சொல்ல மாட்டா இது பானை ஓகே இதுதான் அதாவது இது காரியம் ஓகே இது தானியா அப்படியே ஜிங்கி ஜிக்கு சாமி வந்து ஜப்பு ஜப்பு சொல்ல முடியாது தானே குதிக்கல இது ப்ராடக்ட் இது ஏதோ ப்ராடக்ட் அது அப்ப இது காரியம் அப்ப காரியா கண்டிப்பா காரணம் இருந்தாகும் அதுவும் கண்டிஷன் ரூல் காரியம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க காரணம் இருந்தே ஆகணும் அப்போ அப்ப என்ன முதல பிரசன்டேஷன் இது பார்ட் காரியம் என்ன பண்றோம் களிமன் கிளே ஓகே காஸ் ஆஃப் பார்ட் கிளே அப்படி சொல்றோம் வந்து காரணம் சொல்றோம் வந்து வந்து காரியம் பாணை எஃபெக்ட் செகண்ட் ஸ்டேஜ் இன்ட்ரோடக்ஷன் காரணம் முடிச்சாச்சு இது செகண்ட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் என்ன சொல்றோம் ரொம்ப இம்பார்டன் காரணம் காரணம் காரிய சம்பந்தம் எது எடுத்தாலும் ஒரு காரியம் இருந்தா காரணம் இருந்தாகணும் இட்லிக்கு மாவு காரணம் ஓகே இந்த டேபிளுக்கு மரம் காரணம் நகைக்கு தங்கம் காரணம் இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓகே காரிய காரண சம்பந்தம் இல்லாம நீ ரெண்டு விஷயம் சொல்ல முடியாது ஓகே அப்படி இருக்கிறது ஓகே இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா இந்த களிமண்ணுக்கு களிமண்ணுக்கு வேறாக களிமண் இருக்க முடியுமா இந்த களிமண்ணுக்கு வேறாக பானை ஒன்று இருக்க முடியுமா அப்படி கேட்டா பதில் என்ன இல்லை களிமண் இல்லாமல் பாணை ஒன்று இருக்கும் இருக்க முடியுமா சாத்தியம் கிடையாது இல்லாம பானை இருக்க முடியுமோ இது எல்லாரும் ஒத்துக்கலாம் இல்லையா சின்ன குழந்தை கூட கூப்பிட்டு களிமண் இல்லாம பானை செய்வியா அப்படின்னா முடியாது தெல்ல தெளிவு எல்லாருக்கும் வேதாந்தம் எல்லாருக்கும் புரியும் புரியாமல் போனாலும் வேதாந்த பாடினா என்ன அர்த்தம் மண்டு அர்த்தம் அவன் பாடின அதனால இது வந்து சரி பானை என்பது களிமன் தான் ஓகே இந்த களிமன் தான் பானையா சேஞ்ச் ஆயிருக்கிறது கரெக்டா சரி இப்படி சேஞ்ச் ஆயிருக்கிறத இந்த பானை இந்த களிமன் ஒரு வெயிட் இருந்த இல்லையா இப்ப பானையா மாறிடு எவ்வளவு வெயிட்டு கூடியிருக்கோம் இல்லை குறைஞ்சிருக்கும் சிங்கிள் கிராம் கூட குறைஞ்சிருக்காது சிங்கிள் கிராம் கூட ஜாஸ்தியா இருக்காது ஓகே அப்படியே கலிமன் பானையா மாறிக்கிறது ஷேப் மாறி அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது வெயிட் குறையும் இல்லை ஜாஸ்தியா ஆகல ஓகே அப்ப இந்த களிமண் என்ன ஆயிருக்கிறது அப்படின்னா ஒன்லி சேஞ்ச் ஆயிருக்கிறது ஓகே இதுல என்ன சேஞ்ச் ஆயிருக்கிறதுன்னா இதுல நாம ரூபம் மாத்திர சேஞ்ச் ஆயிருக்காது ஓகே சரி அதுக்கப்புறம் வந்து இந்த பானைக்கு சப்ஸ்டன்ட் இருக்கிறது அல்லது களிமண்ணுக்கு சப்ஸ்டன்ட் இருக்கிறதா இல்லையா கேள்வி கேட்டா என்ன பதில் வரும் களிமண்ணுக்கு தான் சப்டன் பானைக்கு சபஸ்டன்ட் கிடையாது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க முடியாது எது ஒண்ணு சபஸ்டன்ட் இல்லையோ அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது இருப்பு இருக்காது ஓகே சத்தா இருக்காது இல்லையா எது சத்தா இருக்கிறதோ அது கண்டிப்பா சபஸ்டண்ட் இருந்தாகணும் ஓகே எவ்ரிதிங் ரூல் அப்போ சப்ட் இல்லாத பானையை என்ன சொல்லலாம் இல்லாத எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாத பானைக்கு சொல்றது விஷயம் ஒன்னே ஒன்னு இது நேம் அண்ட் இருக்கிறது அதை தவிர இதுக்கு சபஸ்டன் ஒண்ணும் கிடையாது நம்ம அறிமுகப்படுத்தினோம் முதல்ல இது பானு களிமண் பானை அறிமுகப்படுத்தி அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் என்ன பண்ணினோம் இது களிமண் சொன்னோம் இப்ப நெக்ஸ்ட் நிகேஷன் பண்ணும் நிக்கேட் இப்போ இதுல களிமண்ணை எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க பானைல பானையில களிமண்ணை எப்படி எடுக்க முடியும் பானையில களிமண்ணை எப்படி எடுக்க முடியும் டமாண்ட் போட்டு உடைச்சுட்டா முடிஞ்சு போச்சு ஓகே உடைச்சுட்டா என்ன ஆயிடுது பானை கிடையாது கரெக்டா அப்ப காரியம் போயிடுது ப்ராடக்ட் போயிடுது கரெக்டா ஓகே இப்ப என்ன ஆயிடுச்சு மூன்றாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் வந்து நெகேஷன் ஆஃப் தாரியத்தை நான் டிஸ்மிஸ் பண்றேன் உடச்சுடலாம் மாத்திட்டேன் அப்ப காரியம் கிடையாது ஓகே முதல்ல பானை காரியம் இன்ட்ரோடக்ஷன் பண்ண அதனால காரணம் இன்ட்ரொடக்ஷன் ஆச்சு மூணாவது நெகேஷன் பண்ணணும் இந்த பாணை நீக்கிட்ட ஒண்ணு இருக்கிறது இப்ப களிமண் மாத்திரம் தான் இருக்கிறது பிரசன்டேஷன் காரியம் இருக்கிறது மூணாவது ஸ்டேஜ் வந்து நாலாவது ஸ்டேஜ் என்ன இருக்கும் இல்லையா நீங்களுக்கு அசியூம் பண்ணிடலாம் இப்ப பானையில நீக்கின பிறகு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு இருக்கிறது களிமண் ஒண்ணு மாத்திரம் இருக்கிறது களிமண் மாத்திரம் தான் இருக்கிறது என்ன அர்த்தம் காரணம் ஏன் எப்ப சம்பந்தம் இருக்கிறதோ சம்பந்தம் இருக்கும்போதுதான் சொல்ல முடியும் ஒன்ன வச்சு இன்னொன்னு எப்ப சம்பந்தம் போயிடுச்சோ அப்ப சொ முடியாது அப்ப காரிய காரண சம்பந்தம் ரெண்டு விஷயமாக இருந்திருக்கணும் துவைத்தமா இருக்கணும் எப்பவுமே இவர் இது ரிலேஷன்ஷிப் ரெக்யர் டூ டூ திங்ஸ் இருக்கணும் எனி ரிலேஷன்ஷிப் ரெண்டு இருக்கணும் மினிமம் ஓகே ரெண்டு இருந்தா தான் முடியும் அப்போ களிமண் மாத்திரம் இருந்து அதனால சம்பந்தம் என்ன கூற முடியும் ஒன்று சம்பந்தம் சொல்ல தேவை முடியாது அப்போ டைரெக்டா ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து வாட் இஸ் த யுவர் ரிலேஷன்ஷிப் அப்படி கேட்டா முதல்ல யாருக்கு சொல்றேன் இல்லையா அத சொல்லு வித் ஹூம் யாருக்கு சொல்றேன் ரிலேஷன் அதை சொல்லி நான் சொல்றேன் அந்த ரிலேஷன்ஷிப் அதனால முதல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குனாலே சம்பந்தம் இருக்கணும் சப்போஸ் சம்பந்தம் போயிடுதுன்னா நமக்கு ரிலேஷன்ஷிப் போயிடும் அதனால முதல்ல இங்க என்ன நாலாவது பாயிண்ட் சொல்றோம் எப்ப காரியம் ஒரு சம்பந்தம் போயிடுத்தோ அதற்கு இந்த களிமண்ணை டிஸ்மிஸ் பண்ண முடியாது களிமண்ணுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்க என்ன ஸ்டேட்டஸ் காரணம்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்க காஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அந்த ஸ்டேட்டஸ் போயிடும் கரெக்டா ஓகே பானை இருக்கிற வரைக்கும் தான் களிமண்ணுக்கு காரணம் என்ற ஸ்டேட்டஸ் இருக்கும் பானை என்ற காரியம் எஃபெக்ட் ப்ராடக்ட் போயிடுதுன்னா களிமண்ணுக்கு காரணம் என்ற ஸ்டேட்டஸ் சொல்ல முடியாது ஏன் சம்பந்தம் கிடையாது அப்போ களிமண்ணு காரணம் என்ற நிலை நீக்கப்பட்டு விட்டது ஓகே நீக்கப்பட்டதுன்னா இங்க ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன புரியணும் இங்க களிமண்ணி நீக்கல அதனுடைய நீக்கல அதனுடைய ஸ்டேட்டஸ் தான் நம்ம நீக்கிறோம் காரிய காரண சம்பந்தம் உள்ள வரைக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும் துவைத்தம் இருக்கும் காரியம் போன பிறகு காரணத்துக்கு ஸ்டேட்டஸ் இருக்காது அப்ப இருக்கிறது ஒன்னே ஒரு வஸ்து தான் இருக்கிறது ஏக்க வஸ்து தான் இருக்கிறது கன்குளூஷன் அப்போ இந்த களிமண் இது வாஸ் வில் பி சொல்லாம இந்த களிமண் பானைக்கு முன் பானை இருக்கும்போது பானை உடைந்த பிறகும் எல்லா காலத்திலும் இருப்பது ஓன்லி அப்ப கிளே அலோன் வாஸ் ஈஸ் வில் பி களிமண் இருந்தது களிமண் இருக்கிறது களிமன் இருக்கும் எல்லா காலத்திலும் இருக்கும் ஓஹோஹோ புரிஞ்சு அப்ப களிமன் தான் பிரம்மன் சொல்றீங்க போட்டுக்கணும் பிரம்மன் நமக்கு வேக இருக்கிறது இது களிமண் நேரா தெரியுது அதனால களிமண் சொல்லிட்டு இருக்க அப்ப காரிய காரண விலக்க பிரம்மன் ஓகே அப்போ அல்டிமேட்டி விஷன் வேதாந்த விஷன் என்ன அப்படினா? பிரம்மன் மாத்திரமே இருக்கிறது பிரம்மனை தவிர இரண்டாவது வஸ்து இருப்பது ஒன்று இல்லை புரியுறதா அப்போ இது டிரைவ் to அத்தியாரோபம் அபவாத மெத்தடு பிரிகிரியா என்ன சொல்றது ரெண்டு ஸ்டேஜ் அத்தியாரோபம் பண்றது அத்தியாரோபம்னா ஏற்றி வைத்தல் அப்பவாதம்ன நீதல் முதல்ல பானைன்னு இத சொன்னோம் அதுக்கப்புறம் காரணம் பிரம்மன் சொன்னோம் ஓகே இது ஸ்டேஜ் என்ன காரியத்தை பண்ணிட்டோம் அதனால காரணத்தை டிஸ்மிஸ் பண்ணல காரண ஸ்டேட்டஸ் ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட் இல்லாட்டி குழப்பம் ஆயிடும் கிளாஸ் இதுவாய்ப்பிடும் கிராமர் மிஸ்டேக் ஆகிடும் அதனால ஸோ அப்பவாதத்தில் டிஸ்மிஸ் பண்ணின பிறகு காரிய காரண அல்டிமேட்டிவாக இருக்கிறது பிரம்மன் மாத்தம் தான் இருக்கிறது அதனால பகவத் இதெல்லாம் வந்து இப்ப சொன்னதெல்லாம் இதெல்லாம் சங்கரர் அழகாக பண்ணி வச்சுட்டு போயிருக்கார் இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக நமக்கு ஓகே அவர் என்ன சொல்றாரு காரியைகி காரணம் பச்சேத் காரியைகி காரணம் பச்சியேத் பச்சாத் காரியம் விசர்ச்சியேத் பச்சாத் காரியம் விசர்ச்சியேத் காரணத்துவம் தோ நியேத் காரணத்துவம் தோ நியேத் அவசிஷ்டம் பவேன் முனி இன்னொரு தர சொல்ற மாருங்க காரியி காரணம் பச்சேத் நம்பர் ஒன் நம்பர் டூ பச்சாத் காரியம் விசர்ச்சையே தேர்டு காரணத்துவம் ததோ நச்சியேத் போர்த்து அவசிஷ்டம் பவேன் முனி இது முன்னாடி சொன்னதுதான் ஓகே முதல்ல என்னது நான்கு நிலையில இது நம்முடைய ஆச்சாரியால் சொல் பரம்பரை பரம்பரை நம்ம ஆச்சாரியல் பண்ணினதை நம்ம பரம்பரை டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் என்ன படிச்சோம் புதுசா இல்ல யாருது என்ன ஆஹா இது வந்து பரம்பரை ட்ரெடிஷன் ஓகே பராவரா அதனால முதல் காரியம் செகண்ட் காரணம் செகண்ட் தேர்ட் வந்து காரியத்தை நீக்குதல் மூன்றாவது காரணத்தை நீக்குதல் சொல்லக்கூடாது காரணத்தில் இருக்க ஸ்டேட்டஸ் நீக்குதல் அப்ப காரிய காரண விலட்சண பிரம்மன் இந்த ஜகத்துன்னு புரிஞ்சுக்கணும் ஓகே இதுல எப்படி பண்ணணும் ஓகே இப்ப நிகேஷன் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஜகத் இருக்கு இந்த ஜகத்தை நாம நீக்கிட்டா இருக்கிறது பிரம்மன் தான் ஓகே அப்ப ஜகத் காரியம் ஜகத் காரியம் ஹோல் யூனிவர்ஸ் நீங்க பார்த்து அது என்னது சொன்னோம் காரியம் அப்ப காரணம் பிரம்மன் ஓகே அப்படியே பானியில விட்டுட்டு போயிடக்கூடாது இப்ப இதை புரிஞ்சுக்கணும் ஹோல் யூனிவர்ஸ் காரியம் இந்த காரியத்துக்கு காரணம் யாரு பிரம்மன் ஓகே இப்ப ஜகத்தை டிஸ்மிஸ் பண்ணினு இந்த பானையை டிஸ்மிஸ் பண்ணிடலாம் ஜத்தை எ எப்படிஸ்மிஸ் பண்றது இப்படி கேள்வி வரும் இப்போ அதுதான் திருப்பி இங்க வரணும் இந்த பானையில சப்ஸ்டண்ட் என்ன இருக்கிறது பானையில சப்ஸ்டன்ட் இருக்கிறதா பானைக்கு சப்ஸ்டண்ட் கிடையாது களிமனுக்கு தான் நாம திராண்டமா பானைக்கு சப்ஸ்டண்ட் களிமண் களிமன் தான் ரெண்டு வசூல ஒண்ணு வந்து களிமண் இன்னொன்னு களிமண் பானை இந்த பானை வரும் போகும் கிடையாது ஆனா பானைக்கு சபஸ்டன் கிடையாது காரணம் பானை வந்து காரியம் ஓகே எப்ப சப்ஸ்டன்ட் இல்லையோ அதுக்கு நான் எக்ஸிஸ்டன்ஸ் கரெக்ட் இந்த ஜகத்து காரியம் சொன்னீங்க காரியம் மீன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் நோ சத்தா அதனால யுவர் த டிஸ்மிஸ் நீக்குதல் அப்படி அப்படி நீக்கினா என்ன வரது இருக்கிறது பிரம்மனை தவிர வேற ஒண்ணும் காரணிய விலட்சண பிரம்மன் மாத்திரம் இருக்கிறது ஓகே இரண்டற்ற பிரம்மன் மாத்திரமே இருந்து கொண்டிருக்கிறது இப்ப நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கிறது நாம ரூபம் ஒன்லி நேம் அண்ட் பார் அப்போ தேர் வாஸ் பிரம்மன் தேர் ஈஸ் பிரம்மன் தேர் வில் பி பிரே ஒன்லி பிரம்மன் அப்போ இந்த எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஜகத்து பிரம்மன் புரியலையோ இதை கையில வச்சுக்கணும் அதுக்குதான் உங்களுக்கு வந்து அந்த இதுல மார்கழி மாசத்துல எல்லாருக்கும் ஒரு பானை கொடுத்தது எதுக்கு அந்த அபிஷேகம் பண்ணி எதுக்கு பானை கையில கொடுத்தது வேணா பேகில் கூட போட்டுன்னு போலாம் உங்க பேக் இருக்கு இல்லையா ஒரு பாட்டு வச்சுக்கணும் இப்படி தொட்டு பார்த்து ஓ பிரம்மன் யாராவது திட்டான் ஏதாவது நாம ரூபம் இத நாமல்ார்முல பி ல் போட்ட உடனே எவ்வளவு கணக்கு போடுற தொட்டு இவ்வளவு தூரத்துக்கு பழிச்சு வந்தது தெளிவா சொல்லி கண்ணு முழுக்க பார்த்தா அதை தவிர பிரம்மன் கொட்டாம்படி மாதிரி தெரியுது அதை மாதிரி தெரியல நம்ம அனுபவத்தில் இது மாதிரி இது அப்ப எங்கயோ பிழை வந்துள்ள காட்சியில் பிழை வந்திருக்கிறது அந்த பிழை எப்படி வந்திருக்கிறது மிஸ்டேக் எப்படி வந்திருக்கிறது இந்த தவறு எங்க வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம இப்ப யோசிச்சு பார்க்கணும் செஸ் கேம் விளையாடும் ஒருத்தன் ஜெயிப்பான் ஒருத்தன் தோப்பாச்சு தானே அப்ப தோக்கிற என்ன செய்யணும் பண்ண தேர்தல் ஜெயிக்கிறான் தோக்குறான் தோக்குறோம் என்ன செய்வான் அனலைசிஸ் பண்ணுவான் பிசினஸ் பண்றவர்கள் தோத்துட்டான் என்ன செய்வான் இந்த அனலைசிஸ் பண்றது ஆராய்ச்சி விச்சாரம் சமஸ்கிரு விராய்ச்சல் நடந்தது வரும் இடத்துல எங்கே நம்பர் போட்டீங்கன்னு ஒரு மாதிரி எங்க போட்டீங்கன்னா முழு கணக்கு தப்பாயிடும் இந்த மேக்ஸ் எல்லாம் யாருக்கு இன்ட்ரெஸ்டோ போட்டிருப்பீங்களோ ஸ்கூல்ல அந்த பேப்பர் வாங்கி தப் ஒரு இப்படி போடுவா அந்த இங்கில் முன்னாடி இங்கு பேனா இருக்கும் நல்லா ஊறி இப்படி போடுவா ஜீரோ போடுவா எங்க தப்பு பண்ண இப்படியே பாத்தா ஒரு இடத்துல மிஸ்டேக் அப்ப நம்ம மேலே நமக்கு கோவம் வரும் பாரு ஒரு நம்பர் மிஸ்டேக் பத்து மார்க் போச்சு அப்போ மிஸ்டேக் எங்க கண்டுபிடிச்சிட்டா நம்ம தவற தெரிஞ்ச இல்லையே நான் புது தப்பு பண்ணுவேன்னு அதுவும் சமத்து பழைய தப்பு குறைஞ்ச வராம இருக்கணும் அதுக்காக அப்ப இந்த மோகம் எங்கிருந்து வந்தது டெல்யூஷன் எனக்கு எங்க இருக்கிறது மயக்க குழப்பம் பிழையெல்லாம் எங்க இருக்கிறதுன்னு நான் கண்டுபிடிக்கணும் இப்படி தள்ள தெளிவா ஆச்சாரங்களும் உபனிஷத்தும் தெள்ள தெளிவா பிரம்மன் தான் இருக்கிறது இதெல்லாம் ராமன் நாம ரூபம் சொல்லி இவ்வளவு சொல்லி கூட எனக்கு வந்து இதுல வரலையே எங்க தப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் என்னன்னா இப்ப வந்து இது இது என்னது மரம் ஒரிஜினலி மரம் இல்லையா மரம் தானே இது ஓகே ஆனா இது வந்து மரம் சொல்ற நம்ம டேபிள் சொல்றோம் ஓகே அங்க பெஞ்ச் அடிச்சு வச்சிருக்கோம் ஓகே அது பெஞ்சு ஓகே அங்க பெஞ்சுக்கு அடியில ரெண்டு சின்ன ஸ்டூல் இருக்கு பாருங்க அப்புறம் பாருங்க சின்ன சின்ன ஸ்டூல் வச்சிருக்கோம் ஸ்டூல் பெஞ்சு டேபிள் ஓகே இதெல்லாம் இருக்கிறது இப்ப நீங்க கிளாஸுக்கு வர வர பிரம்ம தர்ஷன் மாதிரி மர தர்ஷன் ஆயிடுச்சு நீங்க ஞானி உடனே வீட்டில் இருக்க மெம்பரை கூப்பிட்டு அந்த அது வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த மரத்தை கொண்டு வா சாமி இதுவா பாருங்களேன் அடே மரம் கொண்டு வா இனிமேல் வந்து பேத புத்தியோட பார்க்க மாட்டேன் பெரிய பெஞ்சு தூக்கிட்டு வந்துருவான் சில வேலைக்காரா நம்ம நமக்கு ஏத்த மாதிரி சில வேலைக்காரர் இருப்பா பெரிய பெஞ்சு கிடைக்கும் சுவாமி அப்ப அங்க என்ன டிரான்சக்ஷன் டிரான்சாக்சன் என்ன பண்ணணும் பெஞ்சு சேரு ஸ்டூல் தான் சொல்லணும் அங்க வந்து மரணம் சொல்ல முடியாது அங்க அத்வைத தரிசனம் பண்ண முடியாது அப்ப இங்க ப்ராப்ளம் எங்க வருது நமக்கு இந்த ட்ரான்சக்ஷனுக்காக என்ன பண்ணிட்டோம் சேரு டேபிள் பெஞ்சு அப்படி சொல்ல ஆரம்பிச்சோம் டிரான்சாக்ஷன் வந்து நீங்க வந்து ஜிஆர்டி போயிட்டு கொஞ்சம் தங்கம் கொடுங்க சார் அப்படி இப்படி பார்ப்பான் அவர் தனியா பாரு தனி செக்ஷனுக்கு அனுப்பிச்சிடுவான் நம்மள கொஞ்சம் தங்கம் கொடுக்கறது என்ன கொஞ்சம் தங்கம் குடுக்கறது மோதிரம் கேட்கணும் டிரான்சாக்சன் பண்றதுனால நம்ம அதனுடைய நாம ரூபத்தை நம்ம பேசி பழக வேண்டியது இது பழக்கம் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு இந்த கம்யூனிகேஷன் பண்ணி பண்ணி நமக்கு கம்யூனிகேஷனே சத்தியமாயிடுச்சு புரியுறதா அப்போ இந்த பழக்கத்தினால என்ன ஆயிடுச்சு நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த டேபிள் தான் ஆயிடுச்சு ஓகே இதுக்கு நம்ம என்ன சொல்றோம் இது gold ring gold chain gold bangle கரெக்ட் கோல்டு பேங்கல் கோல்டுஸ்ட் வாட்சச் கரெக்டிங் கோல்டுின் சரி அப்புறம் என்ன சொல்றோம் அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பக்கெட் இல்லையா பிளாஸ்டிக் பக்கெட் பிளாஸ்டிக் மக்கு மக்கு அப்படி சொல்றோம் ஓகே டால் மேன் ஷார்ட் மேன் fat man, மேன் man. மேன் கரெக்டா இப்போ டால் மேன் ஷார்ட் மேன் அதுல அட்ஜெக்ட் எது நவுன் ஏது மேன் என்றது என்றது அட்ஜெக்டிவ் எதுக்கு சப்ட் எதுக்கு சப்டன்ட் இல்ல நான் சப்டன்ட் மேன் சப்டன்ட் டால் நான் சப்ட் கரெக்ட் கரெக்டா நியாயமா சொல்லணும் இப்ப நீங்க gold ring yeah, gold chain எது எது நவுன் எது adjective என்ன அநியாயமா இருக்கு ஹைட் ஆஃப் delusion இதுக்கு மேல delusion பண்ண முடியாது எப்படி குழம்பி போயிருக்க பாரு இல்லையா நான் சப்ஸ்டன்ட் வந்து சபஸ்டன்ட்ல மாத்திட்ட non transaction Whole போனால இந்த பழைய பழக்கத்தில் வந்திருக்கிறது ஓகே இது என்ன ப்ராப்ளம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் நோ நோ நோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்ல யுவர் திங்கிங் ப்ராப்ளம் நோ நோ யுவர் திங்கிங் ப்ராப்ளம் யுவர் பர்செப்சன் ஓகே ஆட்டிடியூட்ளம் ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இஸ் ஈக்வல் டு சம்சாரம் புரியுறதுல அதனால அதனால நீங்க என்ன பண்ணோம் லாங்குவேஜ் ப்ராப்ளமா அந்த ஸ்டூல் மரத்தை கொண்டு அந்த பெஞ்ச் மரத்தை கொண்டு வா அந்த மக்கு பிளாஸ்டிக் கொண்டு வாட்டுக்கு போனதும் இவர் லாங்குவேஜ் மாத்தி சொல்றாரு மாதிரி பண்ணுவான் பேசுறதெல்லாம் அப்படிதான் பேசுங்க வீட்டுக்கு போய் அதெல்லாம் மாத்திக்கிட்டு வேண்டாம் பேசுறதெல்லாம் பேசுங்க நவுன வந்து புரிஞ்சுக்கோங்க ப்பா பேசி இருக்கும்போதே கோல்டுங்க புரிஞ்சுக்கிறீங்களா புரிஞ்சு அது போல வேதாந்த இது வந்து இது கிடையாது பிரம்மன் தான் அப்படி சொல்லி புரிஞ்சுக்கோ சிம்பிள் அதனால இதான் சபஸ்டன் ஜகத்தை புரிஞ்சுக்கோ அதனால புருஷ ஏவ இதம் விஸ்வம் கர்ம தபோ பிரம்ம பராமிரம் அப்படின்னு உபனிஷத்துல சொல்லிடுத்து வந்து இந்த பிரம்மத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத சொல்லு இவை அனைத்தும் எவை அனைத்தும் இந்த டேபிள் பிரம்மன் மைக்கு பிரம்மன் இந்த சுவாசனை இல்லாத பூ பிரம்மன் வாசனை உள்ள பூ பிரம்மன் பிரம்மன் எவ்ரி பஞ்சபூதம் பிரம்மன் எவ்ரி பிரம்மன் ஓகே நீங்க எதெல்லாம் பார்க்கிறீங்களோ அதெல்லாம் என்னது பிரம்மன் தான் ஓகே இது என்னது இது களிமண் இது களிமண் ஓகே இது களிமண் அதுவும் களிமண் இது களிமண் தான் எவ்ரிதிங் ஷேப் மாறிக்கிறது ஆனா எவ்ரிதிங் களிமண் ஓகே இது கொஞ்சம் ஒயிட்டா இருக்கிறது அது கொஞ்சம் டார்க்கா இருக்கிறது இது பிளாக் இது ஒயிட் ஓகே ஆனா எல்லாம் பிரம்மன் எல்லாம் களிமண் ஓகே அந்த மாதிரி பிரம்மாணம் பிரம்மகவி பிரம்மாக்னோ பிரம்மனாகுதம் பிரம்மை கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா முதலே சாப்பிட ஞாபகம் வந்துடக்கூடாது நீங்க தானே சொன்னீங்க இதெல்லாம் பார்த்தோன்னே பிரம்மன் எங்களுக்கு அந்த ஸ்லோகம் சொன்னே சாப்பிட ஞாபகம் வந்துடும் அப்போ எல்லாமே பிரம்மன் தான் அப்படி சொல்றது இதே உபனிஷத்துல செகண்ட் இதுல வரப்படுது செகண்ட் செக்ஷன்ல வரப்படுது செகண்ட் அத்தியாயத்திலே செகண்ட் செக்ஷன்ல பிரம்மை வைத்தம் அமிர்தம் பிரஸ்தாத் பிரம்ம பிரச்சாத் பிரம்ம தட்சிணதாச்ச உத்தரேன அசம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் அப்படி சொல்றது உபநிஷத்தை சொல்றது இந்த உபனிஷத்து அது முன்னாடி சொன்னது கீதா உபனிஷத்து செகண்ட் செக்ஷன் இருப்பதெல்லாம் இருப்பது எதுவோ அது பிரம்மன் பிரம்மன் மாத்திரமே உள்ளது இருப்பது எது இருக்கிறதுனா பிரம்மன் தான் இந்த ஜகத் என்பது என்ன நாமரூபம் அப்போ இந்த பிரம்மத்தினுடைய நேச்சர் என்ன ஓகே அதனுடைய சொரூபம் என்ன அப்படின்னா எது இருந்ததோ எது இருக்கிறதோ எது இருக்க போகிறதோ அனைத்தும் பிரம்மன் வாஸ் வில் பி எவ்ரி திங் எவ்ரிவேர் பிரம்மன் ஓகே அப்ப மீதி உள்ள எல்லாமே நான் சப்டன்ட் ஜகத்து தான் இருக்கிறது அப்போ நகைக்கு முன் நகை இருக்கும்போது நகைக்கு பின் எல்லா இருக்கிறது தங்கம் தங்கம் தான் பானைக்கு முன் பானை இருக்கும்போது பானை உடைஞ்ச பிறகும் இருக்கிறது எது களிமண் ஓகே அப்போ போன வகுப்புல இரண்டாயிரத்தி எட்டுல பேசினது என்னன்னா எது எப்போது உள்ளது ஒன்றாகவே உள்ளது எது எப்பொழுதும் உள்ளதோ எது ஒன்றாக உள்ளதோ அது பிரம்மன் அப்படின்னு படிச்சோம் சத்தான் அப்படின்னு முடிந்து முடிச்சோம் அப்ப டூ தௌசண்ட் நைன்ல தேர் இஸ் எமன் தேர் தேர் இஸ் மைக் தேர் இஸ் எரக்ட் ஒன்னு மாறின் ஒண்ணு மாறாம இருக்கிறது எது மாறின் ஒண்ணு மா ஒண்ணு மாறாம இருக்கு தேர்ஸ் அது காமன் இஸ் ஒன்லி சத்தா ஓகே சமஸ்கிருதத்தில் சொன்ன சத்தா எக்ஸிஸ்டன்ஸ் மீன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் மீன்ஸ் சத்தா சத்தா மீன்ஸ் இருப்பு அதுதான் பிரம்மன் ஓகே இந்த பிரம்மனுடைய பார்ம் பிரம்மனுடைய நேச்சுரல் என்ன IS, IS, IS, SAT, SAT, SAT, SO, சத் அந்த அந்த ரூபத்தில் இருக்கிறது அப்போ இங்க இது வந்து இது வந்து டேபிள் ஈஸ் இல்லையா WOOD உடச்சு போட்ட உட் ஈஸ் உட வந்து இப்படி கட் கட் கட் பண்ணி போட்டின கச்சடா ஈஸ் அதையே வந்து ASH, பண்ணின இந்த மாறி இருக்கும் ஈஸ்னஸ் மாறாதது ஓகே அந்த ஈஸ்னஸ் தான் சத்து அந்த சத்து தான் பிரம்மன் ஓகே அப்ப பிரம்மனுடைய நேச்சர் என்ன ஈஸ்னஸ் வாட் இஸ் த பிரமன் எக்ஸிஸ்டன்ஸ் ஈஸ்னஸ் ஈஸ் பிரம்மன் ஓகே அப்ப பிரம்மன் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க பண்றது ஆல் த டைம் எவ்ரிவேர் ஓகே ஈஸ் ஈஸ் கண்ணை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் ஈஸ் ஓகே எல்லாமே இருக்கிறது கொஸ்டின் என்னன்னா அடுத்த கேள்வி என்னன்னா பிரம்மனுடைய சத்தம் ரூபத்தில் இருக்கிறது experience இந்தியன்ஸ்ல நமக்கு இருக்கிறது experience எப்படி இருக்கிறது பிரம்ம experience na, jagat நாம is equal to jagat plus பிரம்மன் பிளஸ் நாம ரூபம் இஸ் ஈக்குவல் ஹோல் ஜகத் இல்லையா பிரம்மன் மீன்ஸ் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கிறது பிரம்மன் பிளஸ் நாம ரூபம் கரெக்டா ஈஸ்னஸ் மீன்ஸ் என்ன பிரம்மன் பிளஸ் நாம ரூபம் மைக்கீஸ் டேபிளீஸ் இஸ் ஈக்வல் பிரம்மன் பிளஸ் நாமரூபம் கரெக்டா புரியுதா புரியுதுல சோ பிரம்மன் பிளஸ் நாம ரூபம் இஸ் ஈகுவல் ஸ் experience எக்ஸ்பீரியன்ஸ் எதெல்லாம் தொடர்ந்து பார்க்கிறையோ கண்ணு பார்க்கறையோ அதெல்லாம் ஈஸ் ஈஸ் ரூபத்தில் இருக்கிறது அது பிரம்மன் அந்த பிரம்மனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எனக்கு கிடைச்சிருக்கிறது நாம ரூப பிளஸ் பிரம்மன் ஓகே பிரம்மன் பிளஸ் நாம ரூப மைக் ஈஸ் is ஈக்வல் டு பிரம்மன் பிளஸ் நாம ரூபம் table ஈஸ் பிரம்மன் பிளஸ் நாம ரூபம் கரெக்டா அப்ப காலிலிருந்து ராி வரைக்கும் நீ அனுபவிச்சிருக்கெல்லாம் எது எல்லாம பிரம்மா அனுபவம் தான் பிரம்ம அனுபவத்துக்கு தனியா ஒண்ணும் போக வேண்டாம் பிரம்ம அனுபவம் எவ்ரிதிங் பிரம்மா அனுபவம் எதெல்லாம் பார்க்கறீங்களோ எதெல்லாம் கேட்கறீங்களோ காத்த தொடர்ந்து கேட்கறதெல்லாம் பிரம்மா அனுபவம் கண்ணை தொடர்ந்து பார்க்கிறதெல்லாம் பிரம்ம அனுபவம் ஆனா என்ன ஆகிறது பிரம்மம் பிளஸ் நாம ரூபமா மை கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து பிடிக்கும் நெய் எனக்கு பிடிக்காது கலப்படம் அப்ப உங்களுக்கு இந்த பெரிய பெரிய ஷாப் என்ன சொல்றான் பெரிய பெரிய ஷாப்ல என்ன சொல்லுவான் கலப்படம் இல்லாதது போட்டுப்பான் அதுல முத ஐஎஸ்ஐ அது இன்னொன்னு இருக்கிறது அது மாத்தி சொல்லிட்டா தப்பு அது ஓகே முத்ர அப்போ எனக்கு நாம ரூப சகீத சத்தா அனுபவம் இருக்கிறது நாம ரூப சகீத சத்தா அனுபவம் கரெக்டா நாம ரூப சகீதனா சகிதனா அதோட சேர்ந்து ஓகே சத்தானா பிரம்ம அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் நாம ரூபனா நேம் அண்ட் பார்ம் என்னுடைய அனுபவம் முழுக்க நாமரூப சத்தா சகித அனுபவமா இருக்கிறது இப்போ நான் என்ன கேட்கிறேன் நாமரூப ரஹித சத்தா அனுபவம் எனக்கு வேணும் பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஏதோ சொல்லி ஈஸ்னஸ் கொண்டு வந்து பிரம்மன் சொல்லி அதை பிரம்மன் சொல்றீங்க கரெக்ட் ஒத்துக்கிறேன் நான் பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கணும் பியூர் பிரம்மன் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நாம ரூப ரகித பிரம்ம அனுபவம் எனக்கு வரணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அதாவது நான் கேட்கறது என்னன்னா கேள்வி புரிஞ்சுக்கோங்க சுத்த பிரம்மம் நிர்குண பிரம்மம் நிருபாத்திக பிரம்மம் நிர்விசேஷ பிரம்மம் அந்த அனுபவம் எனக்கு வேணையா சும்மா நீங்க வந்து அப்படி சொல்ற நாம ரூப பிரம்மன் நாம ரூபம் அனுபவம் ஓகே அது என்ன சொல்றேன் கே ஏத வேத நிகிதம் குகாயாம் சக அவித்யா கிரந்தி விக்கிரதி அப்படின்னு உபனிஷத்து ரெண்டாவது போர்ஷன்ல அந்த நிர்குண பிரம்மம் நிர்விசேஷ பிரம்மம் நிருபாத்திக பிரம்மம் பியூர் பிரம்மம் மாத்திரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எப்படி அடுத்த வகுப்பு ஓம் பூர்ணமத பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷே ஹரி ஓம்ீரு நம ஹரி ஓ